அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டை நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்தே செய்வேல் இந்த தலைப்பு எனது லக்கு முன்னேற விரும்புபவர்கள் அவருடைய லட்சியத்தை அடைவதற்கான லக்குகளை படிப்படியாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் சிலர் அவருடைய லக்குகளை படிப்படியாக அமைத்துக் கொள்ளாமல் ஒரே பாய்ச்சலில் முன்னேறு மன்னம் அமைத்திருப்பர் இதுபோல ஒரே பாய்ச்சலில் முன்னேற முயற்சிப்பதை அகலக்கால் வைப்பது என்பர் அகலக்கால் வைப்பது அதாவது சக்திக்கு மீறிய அளவில் செயல் திட்டத்தை விரிவுபடுத்துவது திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் பாதியிலேயே தடுமாறும் நிலையை ஏற்படுத்திவிடும் கட்டம் கட்டமாக லக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளும் இந்த குறிப்பிட்ட லக்கை எட்டுவதும் அதை நிலைப்படுத்தி உறுதி செய்து கொண்டு அடுத்த லக்கை நோக்கி முன்னிறுதான் பாதுகாப்பான செயல்திட்டமாகும் எனவே நம்முடைய லக்குகளை ஒவ்வொரு முறையும் சிந்தித்து நம்முடைய முயற்சிக்கு ஏற்றாடுவார் நம்முடைய சக்திக்கு ஏற்றாற்போல் நம்முடைய லக்குகளை நாம் தீர்மானித்து அவைகளில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய லக்குகள் வெற்றியை நோக்கி அது செயல்படுத்த முடியும் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி